நம்முடைய நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமை நம்முடைய வெளிப்படுத்தி தரப்போ சில விதமாக தியானிக்கலாம் அப்போ சுனாஜி எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை அறையை கட்டிக்கொண்டு வெளிப்படும்போது உங்களுக்கு அழைக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அழைக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பெற்றுகின்றார் ரெட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மிகுந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை அதில் அடைந்து கொள்வதற்கு மனதின் அறை எப்பொழுதும் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆமியான தேவசமுத்தம் காணுகின்றோம் மனது என்று சொல்வது போன்றது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் கொண்டிருக்கும் போதே உலகம் இல்லாமல் சுத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது அப்படியே ஆத்மா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆத்மாவளிலே பாவங்கள் அடிக்கடி போராடி போராடி சோதனைகளை உருவாக்கி மனமானது தேவன விட்டு விலகும்படியாக செய்துவிடுகின்றபடியினால் மனதின் அறையை கட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான அவர் திருமணம் பெற்றுகின்றார் மத்தியில் பதினைந்தாவது அதிகாரம் இருபது வருஷங்களில் ஏசுரிசு சொல்லும் பொழுது வாசிக்கலாம் இப்படியில் இதயத்திலிருந்து கொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் பூசணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று அருமை ரட்சகராக சுகர்சி சொல்லியிருக்கின்றபடியால் நம்முடைய ஆத்மா தூய்மையாக காத்துக் கொள்ளப்படுவதற்கு மனதின் அறை கட்டப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் இந்த மனதுக்கு பல வாசல்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால்தான் அறைவீட்டை பூட்டிக் கொண்டு அம்பேரங்கத்தில் இருக்கிற ஒரு பிராமி நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று இயல்சுநாதர் கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் வீட்டில் ஒரு அறைக்குள்ளே ஜெயிப்பது என்று சொல்லிநாதர் எந்த அறை வீட்டுக்குள்ள காடுநிலை நிர்ணயமாக இந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதற்குள்ளிருந்துதான் பொல்லாத சிந்தனைகளும் மோசமான வாழ்க்கையை செய்வதற்கான தூண்டுதல்களும் உருவாகி வருகின்றது ஆகினால் இந்த மனதிறறை கட்டப்பட வேண்டும் என்று ஆவியார் யாருடைய மனம் கட்டப்படவில்லையோ அவர்கள் தூய்மை அடைய மாட்டார்கள் அவர்கள் இறைவனிடத்திற்கு மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்ள மாட்டாள் என்று திருமண நமக்கு கற்றுத்தருகின்றபடியினால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளாக நம் இயேசுநாதருடன் பிள்ளைகள் என்று மாறுவெட்டிச் சொல்வதற்கு தகுதி அடைந்திருக்கின்றதானால் உடைய மனதை கவனமாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் நேற்று இன்னைக்கு நம்முடைய மனதிலே தீமையான உணர்கள் உருவாகி விடுமானால் அந்த பரிசுத்தம் அழிந்து போய்விடுகிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கின்ற பொதுவாக மனிதனுடைய உள்ளத்தில் கண்காண் பார்க்கின்ற பார்வையிலே இதமான அசுசியாகி அசுத்தமானவளை பார்க்கின்றபடினால் அசுத்தமானவளை தேடுகின்றபடினால் உள்ளம் தூய் தீமையடைகின்றது தூய்மை இழந்து போகிறது என்று சொல்லுவேன் சொல்லுகின்றபடினால் கண்களின் காட்சிகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சாலபோ ஞானி பிரசிங்கின் புத்தகத்தில் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது உன் கண்களின் காட்சிகளிலும் ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிய வேண்டும் என்று அழிச்சொல்கின்றார் பார்ப்பதற்காக கண்கள் எல்லாவற்றையும் மனித உலகமாக அழைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது அழிந்து கொண்டிருக்கிறது நம்ம இல்லாதபடிக்கு நம்மை அடைத்து ஆள வேண்டும் மனதை கட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்பதை தேவசமுத்திர சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற வாலிமணி உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிப நாட்களில் உன் இறுதியை பூரிப்பாக்கட்டும் நெஞ்சின் வரிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன்வினை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்று சொல்லியிருக்கின்றான் நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் தவறு செய்யும்போது ஆண்டவரம் தண்டிக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றோம் இந்த தண்டதையோடு கூட விடுவதில்லை தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை மறமையில் கிடைக்கக்கூடிய எல்லா மகிமையான வாழ்க்கையில நம் இழந்து போக முடியும் என்று எதிர சொல்லுகின்றபடினால் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் ரெண்டு சாமியல் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசதத்தை வாசிக்கின்ற பொழுது பெரிய தீர்க்கத்தரிசியாகி தாவியது பெரிய சங்கீதத்தை ஆண்டை விட்டு இறுதியத்து கேட்ட புருஷனாக இருந்தவர் ஒரு பெரிய பாதகமான பாவம் செய்வதற்கான சூழலை உண்டானது கண்களின் காட்சியினால் உருவானது ये सामक दर्शन அரண்மனை ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவிதன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பருகின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கமாக இருந்தால் என்று சொல்லப்படுவது காண்கின்ற காட்சியானது அவன் பார்த்த பார்வையானது அவனை பார்வசிய தூண்டிவிட்டது என்று சொல்லி பரிசுத்த வேதவாக்கியிருக்கின்றது அகையினால கண்களின் காட்சிகளுக்கு எதையும் பார்க்கலாம் எதையும் கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு அலைந்து விடாதபடி அது மனதிலே தோண்டி மனதை அசூசிப்படுத்தாதிப்பதற்கு மனதின் அறை எப்பொழுது கட்டப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு பள்ளிப்பாடத்திலே மூன்று குரங்குகளை போட்டு காணிப்பார்கள் அது மாயைப் பற்றி கொண்டு ஒரு குரங்கு இருக்கும் கண்ணைப் பற்றி கொண்டு ஒரு குரங்கு இருக்கும் காதை மூடி கொண்ட ஒரு குரங்கு இருக்கும் தீயவை கண்களை மூடு தீயவைகளை கழ்காத பேசாதே சொல்லி குழந்தைகளுக்கு இன்னைக்கு பெரியவர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் வந்திருக்கின்றோம் அதனால் பிரியமான தேவ ஜாலமே உலகத்திலே காணுகின்ற எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு எல்லா வார்த்தைகளையும் கேட்பதற்காக நமக்கு கண்ணும் காதும் கொடுக்கப்படவில்லை இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக விரைவனுடைய தரிசனங்களை காணுவதற்காக நம்முடைய கண்கள் ரட்சிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றபடியால் மனதை அசூசிப்படுத்தாமல் இருப்பதற்கு பார்வைகளை மிக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் தேர்தலுக்கு ஆலயத்துக்குழு தான் இருக்கின்றோம் பார்வைகள் வேறுபத்தன் செல்கின்ற பொழுது அசூசியான இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய மனம் அசூசி அடையும் என்பதை அறிந்துதான் அப்போசனாக பேருந்து சொல்லுகின்றார் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவாக கருவி அடைந்து கொள்வதற்கு மிக கவனமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றபடியால் துணிச்சேரியின் பிள்ளைகள் ஆக உலக மக்களை போல காட்சிகளை காணுவதற்கு கடந்து செல்லாதபடி இன்றைக்கு டிவியிலும் மற்றபடி இன்டர்நெட்டிலும் கம்ப்யூட்டரிலும் ஆபாசமான அருவறுப்பான அசிங்கமான மனிதர்கள் பார்க்கக்கூடாத துரிச்சேலிகள் எல்லாம் அங்கே காட்சிகளை காண வைத்து வாலிபு உள்ளங்களெல்லாம் கட்டி சீரழிந்து ஒரு காலமாக இருக்கின்ற வேதம் சொல்லுகின்றது பாவம் பூரணமாகும் மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கின்றபடி இந்த உலகம் அழிக்கப்படுவதற்காக பாவம் பூர்ணமாகிக் கொண்டே இருக்கின்றது அந்த பாவமான உலக மக்கள் நாமும் கடந்து சென்று அந்த பாவத்தை பார்க்கிறதுக்காக கடந்து செல்லாமல் அநேக வாலிபர்களுடைய பாவரிக்கைகளை கேட்கும்பொழுது மிக பயங்கரமாக பரிதாபமாக இருக்கின்றது இந்த வேலைக்காக செய்தி தேட புகழ்ந்த மக்கள் அது பரிசீலனை விட்டு பாஸ் ஆகிவிட்டதா என்று பார்க்க வேண்டும் என்று இன்னும் புகழ்ந்தவர்கள் அடுத்த பட்டணத்தை அட்டும்பொழுது ஆபாசங்களை பார்க்கிறார்கள் பார்த்தவுடனே ஆத்மா அசூசி அடைகின்றது அதனால பலர் பாவரிக்கை செய்கின்றார்கள் பலர் பாவத்தில் விழுந்து போகின்றார்கள் நம்முடைய மனம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற மனமானது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் பரிசுத்த ஆதியானவர் கூறுகிறார் என்பதை உணவு சொல்லிக்கொள்ள ஆசை காத்துக் சொல்லி எதையும் பார்ப்பதற்கும் எதையும் பேசுவதற்கும் நமக்கு அனுமதி இல்லை வேதம் சொல்லுகின்ற பிரகார வாழ்க்கையை பாதுகாத்துக் மக்களுக்கு மாத்திரம் தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது அவர்கள் தான் பரவாயில் ராஜ்யத்தில் செல்வார்கள் என்பதை ஊழல் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ரெண்டு பேருந்து ஒரு பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் விவசாயத்தில் அப்போ பரிசுத்த போய் பொருந்த சபையிலே மக்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை எழுதினதாக வாசிக்கலாம் ஆயிலில் சர்ப்பமானது தன்னுடைய தந்தரத்தினால் ஏவாலை வஞ்சித்தது போல உங்களுடைய மனமும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லித்த பவுலிந்தமாக எழுதுகின்றார் பரிசுத்தாவிட துணையோடு கூட உருவாக்கப்பட்ட தேவடி திருச்செலுடைய பிள்ளைகள் சில வேளைகளில்விதமாக தேவனமிட்டு விலகக்கூடிய மனதிகளும் வந்துவிட முடியும் அதை குறித்து அவர் சொல்லுகின்றார் சர்ப்பமானது எப்படின் ஆகியும் சர்ப்பமானது தன்னுடைய தந்தரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கொடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஏவாலை கொடிய பாவ பாவத்தை காட்டியவரை வஞ்சிக்கவில்லை தந்திரமாக சில வார்த்தைகள் மாத்திரம் தேவன் வார்த்தைகளை மாற்றி போதித்து அந்த வார்த்தைகளை மீறுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்துவிட்டு சர்ப்பம் நடந்து போய்விட்டது ஆகியாக அதிகாரம் ஒன்று முதல் உள்ளதாக இருந்தது சர்ப்பமானது இருந்தது நீங்கள் தோன்றத்துள்ள சகல வீட்சங்களை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உரையாடல் நடந்தது தவிர பாவத்திற்கான எந்த சூழலும் காணப்படவில்லை அதனால் நாம் அந்த அப்படியெல்லாம் பாவத்தை குறித்து அவர்களும் பேசவில்லை தானே சிம்மா பேசிக்கொண்டுதான் பொழுதுபோக்குதானே பேசணும் என்று உருவாக முடிகிறது என்று சொல்லுகிற சர்ப்பமானது ஏவாலை வஞ்சித்தது போல உடைய இறுதியிலும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகப்படும்படியாக கெடுக்கப்படுமோ என்று சொன்னால் பயன்பெறுக்கிறேன் என்று எழுதப்பட இருக்கிறது ஏவனாய கருத்து உண்டாக்கின சகல காட்டி ஜீவன்களை பாரிக்கணும் சர்ப்பமானது தந்திரதா இருந்தது அது சிறிய நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல வெளிச்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது சர்பத்தை பார்த்து புசிக்கலாம் சர்பத்தை பார்த்துள்ள வெளிச்சங்களின் கணிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கணிகள் குறித்து தேவன் எங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடர்ந்து சொன்னார் என்றால் இப்படி ஒரு சம்பாஷன் ஏற்படும் என்றும் இப்படி ஆண்டவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி கேட்க சர்ப்பத்துக்கு தெரியும் இப்படி சொல்லவில்லை என்று சொல்லி அதனால சர்ப்ப வீதமான உண்மையை கிளறி அவளை பாவஞ்சியை மீறுதலுக்கு என்று சொல்லி கேட்டபொழுது இல்லை எல்லா கருசத்தினுடைய கனியும் புசிக்கலாம் தோட்டத்தின் அடுவிலுள்ள நன்மைதி அறியத்தக்க வெளிச்சத்தின் கனி மாத்திரம் புசிக்கக்கூடாது செத்து விடுவில் என்று சொல்லி ஆண்டவர்கள் சர்பஸ்திரை நோக்கி நீங்கள் சர்பம் நீங்கள் கண்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் அறிந்து தேவர்களை போல இருப்பில் என்றும் தேவன் அறிவார் என்றும் அறிந்து தேவர்களை போல இருப்பில் என்று தேவன் அறிவார் என்றது பிரித்த புசிப்புக்கு நல்லதும் அந்த சர்ப்பம் போய்விட்ட சின்ன உரையாடல் மருந்திருக்கத்திற்கு மாற சில செய்திகளை சொல்லிவிட்டு சிலர் போய்விடுவார்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை அப்படி இருக்கலாமோ அதனால்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கின்றதோ அதனால்தான் நாம் தரித்திரமாக இருக்கிறோமோ என்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்டாகி தேவையான கற்பனை மீறும்படியான மனநிலைகளை வந்துவிடுகின்றது அப்படி அநேகர் கிருசுக்குள்ள வந்தவர்கள் மறுபடியும் உலகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றபடி நாள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் உரையாடலுக்கு இடம் கொடுக்காதபடி அப்படி கேட்கிற எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் சொல்ல வேண்டும் என்று விரும்பாத அவசியம் இல்லை சொல்லவில்லை ஒரு நாள் இயேசுநாத இடத்தில் நீங்கள் எந்த நலமினால் நீங்கள் செய்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசையில் வந்து கேட்டார்கள் நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோ என்று சொல்லி கேட்டபொழுது இதில் கூடி பேசுகிறார்கள் தேவனால் உண்டாயிட்ட என்று சொன்னால் ஏன் நீங்கள் ஞானம் என்று கேட்பார் மனுஷனால் உண்டாயிற்று சிட்டு நேக்கிற மக்கள் இல்லாத தீர்த்தத்தே சேமித்து சொல்கிறார்கள் என்று கல்லெடுத்துவார்கள் அதனால எங்களுக்கு அது தெரியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுறார்கள் அப்படி சொல்லுவார் தெரியுமா நானும் எந்த அதிகாரத்தினாலே செய்வேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லியவா சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடந்து போயிடுகிறார் அதனால எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் பேச வேண்டும் விரும்பாத இருந்து அதற்கு மாறான மேற்றுமையான உபதேசங்களை தந்து உங்களை தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலக செய்வதற்கு இன்றைக்கும் சாத்தான் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதை தேவசமத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த ஏதேனைய ஒரு சர்ப்பத்து போகுந்தது போல இன்றைக்கு அநேக சர்ப்பங்களைப் போன்ற மனிதர்கள் தேவனை விட்டு மனிதர்களை விலக செய்வதற்கான சர்ப்பங்கள் உலகத்தில் ஆகிக் கொண்டிருக்கின்றபடி எல்லிடத்திலும் பேச்சுவார்த்தை இடம் கொடுக்காதபடி ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றபடிதான் நல்லொழுக்கத்தைவிடாதபடி அப்படி யாராவது சொல்லிவிட்டால் கூட நம்முடைய மனதிலே பகியவிடாதபடி மனதின் அறியை கட்டிக் கொள்ளவேண்டும் என்று பரிசுத்தாவிய அந்தமாரி சொல்லுகின்றார் இப்படி உரையாடிவிட்டு சர்ப்பம் போய்விட்டது பேசிக் கொண்டேன் இந்த சர்ப்பம் பறவைநாகம் என்று சொல்லி ஆவில அந்தவர் சபித்த பிறகுதான் இப்பொழுதியை திண்டு மண்ணிலே நகருவா என்று சொல்லி சபித்த பிறகுதான் அது தரையிலே நகர்ந்து தரையொட்டு இறங்க முடியாதபடி தரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது புழுதியை திண்டுகொண்டிருக்கின்றது அதனால் சர்ப்பம் ஆதி காலத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு சர்ப்பமாக இருந்தது அது ஏவாலை விதமாக சொல்லி சாப்பிட்டால் சாகமாட்டீர்கள் தேவர்களை போல் ஆகிவிடுவீர்கள் நன்மேதியுமே என்னதென்றெல்லாம் அறிந்து விடுவீர்கள் ஆகினாலும் கடவுள் உங்களை பிசையக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டது உங்களுக்கு எண்ணம் ஏற்படா பாவம் என்றால் என்பது தெரியாத உள்ளம் நம்மளோட பாவத்தில பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே சீரித்து பாவத்திலே மூழ்கி மூழ்கி அடிக்கப்பட்டு ஏசியின் மீட்கப்பட்ட நாம் எளிதிலே பாவத்துக்குள்ள சென்றுவிட முடியும் ஒரு பாவம் அறியாதி வஞ்சிக்கப்பட்டு நிச்சயமாக இருக்குமானால் நம்மவர்கள் மனதில் மிக கவனமாக கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்வார் எந்த வார்த்தைகளும் நம் ஏற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்ட ரஷ் பெறும் மாறாக எந்த பெரிய போதகன் கொண்டு எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடத்துகிறது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அங்கே களைகளை விதைக்கும் போது இந்த களை நிலத்துல விழுந்து விட்டா நிச்சயமா அது முளைக்க ஆரம்பித்து பயிரை கெடுத்து போடும் என்று சொல்லுகின்றது பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை மத்தியானம் அவள் கொண்டு போய்ச்சி வந்து அவங்க அம்மா அவள் கொடுத்திருக்கிறாங்க சாப்பிட்டுங்க சொல்லி அவள் என்பது தெரியும் உமியை கலந்து நாம ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதபடி அநேகமாக இணைந்து கொள்வதற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் அகனால் புதிய மாணவிலே அந்த ஏவாடு உள்ள ஆரம்பித்தது மரத்தை பார்ப்பதற்காக போறது கிடையாது எங்க இருக்குன்னு தெரியாது என கடவுளை சொல்லிவிட்டார் அந்த பக்கம் போகக்கூடாது என்று சொல்லி போகவே இல்லை இப்போ சர்பஞ்சனாலும் அவளுக்கு ஒரு ஆசை உண்டாகி மரத்தை பார்க்க போகின்றாள் வாசிகளை மருத்துவசனம் பார்வைக்கு இன்பமும்பத்தக்கான நல்லதும் இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறது கெட்டுப்போத்து விட்டான் என்று சொல்லுகின்ற தேவ ஜனமே அது புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இச்சிக்கப்படத்தக்க ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு கவர்ச்சி உண்டாகிவிட்டது அந்த வார்த்தையான இறைவனுடைய கற்பனையை நேரும்படியான மரணத்துக்குள்ளாக கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிவிட்டது என்று சொன்னால் இப்போ நாம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டது யாரோடு பேசுகின்றோம் யாரோடு பழகிறோம் என்பதெல்லாம் அவர் இறைமக்கள் என்றாக உணர்ந்து வார்த்தளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லாகிதி ஆலோ பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார் பலத்தை உட்காராமலும் கருத்து வேதத்திலே பிரியமாயிருந்து பகல்வருடைய வேதத்திலே தியாகமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து நிலை உதிராமல் இருக்கிற மரத்தை போனிருப்பான் செய்கிறதெல்லாம் வாழ்க்கை மனு சரி அறை வாக்கு நிதமாக மனிதன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பது சாத்தானுக்கு தெரியும் கடவுளுடைய ஆசீர்வாதன் பெற்றுக் கொள்ளாதபடி உலக நன்மைகளை மாத்திரம் பெற்று செல்ல வேண்டும் என்று மனு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றால் அந்த கடவுளுடைய பெற்றுக் கொள்ளக்கூட கொடுத்து உறவுகளை அனுப்பி பரிகாசக்காரோடு பழக்கங்களை வைத்துக் கொண்டு அனைத்தும் கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாக விலகிப்போம் இந்த காலமாக இருக்கிறது என்று பரிசுத்தமிழ் நமக்கு படிப்புகிறது புன்மார்களுடைய ஆலோசனை நடவமலும் பாதியுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்கார உட்கார உட்காராமலும் கருத்தருடைய வேர்த்தல் பெரியமாயிருந்து இரவும் பகலுடைய பலனுக்கு சொல்ல வேண்டியது அவசியம்தான் எல்லாரிடத்திலும் சொல்லவில்லை பரிசுத்தமானதை எங்கே போடக்கூடாதான் பண்டிகள் முன்பாக போடாது என்று சொல்லுவேன் சொல்லுகின்ற அதனால் அநேகப்படி பண்டிகை கூட்டங்கள் பார்த்து உட்கார்ந்துட்டு ஜாலியா பொழுது போய்க்கொண்டு அவளை போல் அசுத்தமான வார்த்தை பேசுகிறான் பேச போயிருப்பார் இவர்கள் அங்கிருக்க மெஜாரிட்டியாக அசுத்தமான பேச ஆரம்பிக்கும்போது அவைகளையும் கேட்டு அசித்துக் கொண்டு வந்துவிட்டு அதே சிந்தனையில் உருவாகி பூவ ஜீவத்தை அளந்து அநேக ஆத்திரம் கொண்டிருக்கிறதை காண்கின்றோம் அதனாலே பேவஜனங்கள் கிடைக்கிற நேரத்தை வேத வாசிப்பதிலும் ஜபத்திலும் செலவு செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாடியானவர் சொல்லுகின்றபடினாலே அவர்கள் மிகமாக இலையுதிராதிக்கிற மரத்தை போலிருந்து செய்வதெல்லாம் வாய்த்து ஆசீர்வாதத்தை பெறுவாள் என்று சொல்லுகின்றது திருச்சி பெண் பணிகள் தெளிவாக பொழுதுபோக்குவதை பரிஹாசக்காரர்கள் விட்டு விலகி போனவர்கள் தும்பார்களும் செலவு செய்யாதபடி அவங்களும் லட்சிக்கப்படும் நம்முடைய லட்சியம் இழந்து போவதற்கு இடம் கொடுக்காதபடி மனதின் அறை இப்பொழுது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் பெருடைய சுத்தம் இல்லாதபடி முலர்ச்சி இல்லாதபடி அனுபவம் இல்லாதபடி ஆலோசனை இல்லாதபடி ஊழியர் செய்ய போன அநேகர் பாவத்தில் விழுந்து பரிதிபதித்துக் கொண்டிருக்கிறோம் காணுகின்றோம் அதனால திருச்சபை பிள்ளைகள் மிக கவனமாக எங்கே யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்து அவைகள் நம்முடைய மனதில் ஒட்டிவிடாது இருப்பதற்கு மனதில் நடை எப்பொழுதும் கட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஊழியக்காரர்கள் எண்ணுகின்ற அநேகர் தாத்தானுடைய பிரதிநிதிகள் என்பதை நீ அப்போசுடைய ஆழ்கள் வருவார்கள் என்று வருஷத்தை எழுதும்போது அதிகாரம் வரை உள்ள அவசரங்கள் தவித்துக்கொண்டவர்களா இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் ார்கள்த்தானும் ஒ தரித்துக்கொள் தற்பிதமான வார்த்தையில் பேசுவார்கள் ஒளியின் தூதர் என்று சொல்லி ஏசுகிரிசு ஒளியாக இருக்கிறார் அவருடைய தூதருடைய ஒளியாக இருக்கிறார்கள் ஒளியின் தூதராக இருக்கிறார்கள் அதுக்கு தான் ஒளியின் தூதர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்லி பகல் சொல்லுகிறார் தேவருடைய மனிதர்களைப் போன்று நடைமுறைகளையும் ஜீவியத்திலே பாவை ஜீவியமாக இருப்பார்கள் ஆகையினால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசு சொன்னார் இதை சரியாக தெளி தெரிந்து கொள்ளாதபடி யாரும் ஒருவர் சொன்னதை வைத்துக் கொண்டு சாத்தானை பார்த்து ஒளியின் தோதல் என்று வேலைவாக்கிய ஊழியக்காரலை போன்ற வேஷம் தெரித்துக்கொண்டு மந்திரவாதிகளும் மாயவித்தை காரணம் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற மக்களை கிறிஸ்தவு தீவனமாக செல்கின்ற மக்களை விளவைப்பதற்காக இந்த நாட்களை சுற்றித் காலமாக இருக்கின்றபடி நாள் திருச்செவின் மிக கவனமாக யார் மூலமாக வார்த்தைகள் இருந்தாலும் உள்ளத்தை அசூசடுத்தி விடாத கட்டிக்கொள்ள வேண்டும் என்று யோகா நலனில் பதினொன்று வரை விமர்சனங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிறாமல் நீதி நடக்கிற எவனும் தேவனின் உடையவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வரேசம் என்று சொன்னால் எல்லாரும் என்று தேவசனத்தில் அப்போ சுவர் எழுதுகிறார்கள் அப்போ சரத்துல தான் ஆண்டவரை கட்டளை கொடுத்தார் உபதேசிக்க சொன்னார் அவர்களோடு கூட சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த உபதேசங்கள் தெரியும் அப்படி அல்லாதவர்கள் கிறிஸ்துவை ஆரணிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவ உபதேசத்தை வெளிப்படுத்தாதபடி தங்களுக்கு பிரியமானபடி மக்கள் கூட்டத்தை சேர்ப்பதற்காக பிரசகிக்கிற கூட்டங்கள் பெருகியிருக்கின்றது அதுதான் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவனோ பிதாவையும் குமாரனின் உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனின் உடையவன் பொருவன் உங்களிடத்தில் வந்து இந்தோ உபதேசத்தை கொண்டு வராதுதான் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறான் அவனுடைய செவிகளை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாமி சொல்லுகிறார் பெருக்களிலே பிரசங்களை நடக்கலாம் டிவியில செய்திகளை கேட்கும் சில செய்திகள் தப்பிதமாக வரலாம் மனதை நாம் இணை செய்ய வேண்டுமா கட்டிக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாமி என்பவர் போதிக்கிறார் என்பதை உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அனைவரு மனமெல்லாம் கிறிஸ்து விட்டு விலகும்படியாக கண்டதெல்லாம் கேட்டு குழப்பமடைந்து தேவையான சித்தத்தை அறிய முடியாதவர்களாக இன்றைய கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியாக ஒரு நாளைக்கு ஒரு கூட்டங்களுக்கு சென்று தங்களுக்கு பிடிக்காதபடி கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடினால் நாம் அவர்கள் தெளிவாக தேவன் தலைமை அப்போ நமக்கு சத்தியத்தை விளக்கிக் கொடுத்து மிகமாக சத்தியத்தின் பாதனை நடப்பதற்கான கிருமைகளை நமக்கு தந்துடைய தூய ஆவியை தந்து ஆவியானோடு கூட பேசும்படியான உறவாடும்படியான பாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றபடியால் இந்த கிருமைகளை பாதுகாத்துக் கொண்டு பேவன் தரப்புகின்ற பூர்ணமான கருமைகளை அடைந்து கொள்வதற்கு எப்பொழுதும் தெளிந்த புத்தியுள்ளதாக இருந்து மனது நேரையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவியோமான் சுவிசேசம் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை உருவாசிக்கலாம் காட்டி கொடுக்கும்படி தூண்டின பின்பு என்று சொல்லி தூண்டினான அவரை தூண்டினான் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பொருளாசி இருந்தது என்று சொல்லி சொல்லுகின்ற தேவதர்கள் நம்முடைய ஆத்மாவை மிக கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே நமக்கு போதுமானவர் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் போதுமான நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற சில வேலைகளிலே பொருளாசை நம்முடைய உள்ளத்திலே தூண்ட ஆரம்பிக்கின்றது தூண்டி அமை ஆண்டவர்களுக்கு தூரமாக செல்வதற்கான வழிகளை திறந்து விடுகின்றது ஆகினால் சாத்தான் யூதாசுடைய தூண்டினான் என்று இங்கேத்திருக்கின்றனர் தூண்டிவிட முடியும் ஆகினால்தான் எப்பொழுதும் மனதின் அறை கட்டப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார் சிமோனியின் குமாரனாக யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி இதயத்தை தூண்டிற்கு வாசிக்கிறோம் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கிருந்தவன் எழுந்து கடந்து போகும் தூண்டுதல் வந்துவிடவே அவை செய்ய வேண்டும் என்ற விருப்பமானது உண்டாகிவிட்டது கடந்து மனதை கட்டுப்படுத்தவனால் முடியவில்லை அவனுக்கு கடந்து போனான்னு என்று சொல்லித்த வேத ஆரம்பத்தில் வாசிக்கிறோம் மத்திய சுயசு இருபத்தி அதிகாரம் பதினாலு பதினைந்து வசதங்களிலே இப்படி எழுதியிருக்கிறத வாசிப்போம் அவரை காட்டி கொடுப்பதற்காக பிரதான ஆசிரியர் கூலி பேசுகிறான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் பன்னிரும் ஒருவனாய் யூதாசாரியிடத்துக்கு போய் நான் அவரை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் முப்பது வெள்ளி காசை ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்தது காசு அதை பெற்றுக் கொள்ளலாமே ஏனதை பெற்றுக் கொண்டால் தலைமுறை ஆகிடுவார் என்று சொல்லி உள்ள தூண்டின இருக்கிறது கம்பெனியில் தான் இருக்கின்றான் திருப்பந்தியில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஏனென்றால் அவர்களுக்கு வெளியில் இருந்தபோது இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற மனதில் எளிதாக நம் கட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது தேவரோடு எப்போது ஐக்கியமாக இருந்தால் மனம் அவரை வெளியே போவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்ன சொல்லி வாங்கி கொண்டு காட்டிக் கொடுக்க முன்னுக்கு வந்து வாசித்திருக்கிறேன் உள்ளங்கள் இப்படிப்பட்ட பொருளாதைக்கு நான் தூண்டப்படாத படிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு பணம் தேவைதான் அந்த பணத்தை எவ்விதமாக அண்டை நமக்கு தர விரும்புகின்றாரோ அவதமாக மாத்திரமே பெற்றுக் கொள்ள வேண்டும் என மாற்று வழியிலே குறுக்கு வழியிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பும் அது வேறு நம்மை கொண்டு சென்று விடுகின்றது பிரவம் தரக்கூடிய நம்மை தூரமாக கொண்டு போகிறது என்று சொல்லி பரிசுத்தாவினர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் ஒரு சம்பவத்தை நாங்கள் ஆசைக்கலாம் வெளியாக தெற்கு தரிசினுடைய வேலைக்காரன் கேசி என்பவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓடியவன் கையிலே ஏதாக வாங்குவேன் என்று கற்ற ஜீவன் மேலே ஆணையிட்டு நாகமானுக்கு சீரியா தேசத்தினுடைய பெரிய படைத்தலைவன் படைவீர்களோடு கூட ஏராளமான காணிக்கைகளோடு கூட கடந்து குணமாக்கிவிட்டால் எலிசாவிட படைக்கு செல்கின்ற பொழுது எலிசா சொன்னார் எனக்கு தேவையில்லை இத்தேவைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே தேவையுடைய வார்த்தையினை சுகமாக்கி இருக்கின்றது இனி தேவனுக்கு ஆராதனை செய்கிற சொல்லி புத்திமதி சொல்லி வாங்க மறுத்து அனுப்பிவிட்டார் எங்க ஊழியத்திலே கஷ்டம்தான் ஊழியர்காரிலும் கூட சரியான சாப்பாடு தீர்க்கத்தை செஞ்சு புத்தர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பள்ளிக்கூட நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார் ஒரு தினையெல்லாம் கூடு காய்ச்சும் பொழுது காட்டில போய் காய்கறி பறிக்க போன சொல்லி பேய்க்குமிட்டி காய்களை பறித்துக் கொண்டு போட்டதாகவும் அது விஷம் இருந்ததாகவும் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறது முந்தைய பிந்திய பாகங்களிலே அப்படி கஷ்டம் இருந்த போதிலும் கடவுள் வாங்கக்கூடாது என்று சொன்ன காசை பேருடைய மண்ணில் வாங்கவே மாட்டார்கள் எத்தனை கோடி செலவமாக இருந்தாலும் வாங்கவே மாட்டார்கள் அவருடைய மனம் வந்து அதற்கு இடம் எடுப்பதில்லை சிலருடைய மனம் அதற்கு இணங்கி விடுகின்றது அதனுடைய விளைவு என்ன என்பதை பாகத்தில் வாங்க மறுத்துவிட்ட காசை மனுஷனாகி எலிசாவுக்கு வேலைக்காரனு என்று விரும்பினான் என்று சில வேதன் சாத்தானுடைய உதவி தூண்டி இருக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றன வெளியின் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நீ நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்கு ஒற்றியாளத்திலே ஒரு அம்மா பதினெட்டு வருஷமா வாய்ப்பு சார்ந்திருந்தார்கள் எங்களை ஆவியான வெளிப்படுத்தி அந்த வீட்டுக்கு கடந்து போய் ஜெமித்து அந்த சுகமடைந்தார்கள் அவளுக்கு சொன்னால் எங்களுடைய விலாசத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் இரவுதான் இந்த வீட்டுக்கு சொல்லி பத்து மணிக்கு ஒரு கடைசி பஸ் அள்ளியில் இருந்து வரும் அதில் இறங்கி கடந்து போயிட்டு அந்த குடும்பத்துக்காக ஜெமித்து விட்டு அதிகாலையில் யாரும் இருந்திருப்பதற்கு முன்னால் நாங்கள் அந்த வீட்டில் ஜெபித்து விட்டு கடந்து வந்து அம்மாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று ஊரில் நான் சொன்னவுடனே அவன் எங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு வீட்டில போய் கேட்டிருக்கிறான் அவருடைய விநாசம் இங்கே எங்கே இருக்கிறார்கள் என் பையனை கூட்டிக்கொண்டு ஜெவம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது அவர்களுடைய தரவில்லை எங்கிருந்து வருகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது கடவுள் சொன்னதாக வந்ததாக சொன்னார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த தெருல ரோட்டில் உள்ள நான் தெரியல வருகிறார்கள் ஆனால் அதிகாலையில் போய்விடுகிறார்கள் யாரவர்களை பார்க்க முடியும் என்று சரி பக்கத்தில் எல்லாரும் சொல்ல இந்த நாள் எப்படி ரோட்டில் சரி காவலில் இருந்து இருக்கிறார் கடையில் சுபர் சொந்தால் எப்படி பத்திர மணிக்கு இங்கு வரலாறு என்று காவலில் இருந்து ஒரு நாள் எங்களை கண்டுபிடித்துட்டார் அவரை கண்டுபிடித்து எங்கள் பின்னாலே வந்தார் பின்னால் அழைத்துக் கொண்டு வருகிறேன் அனுப்பிவிடுகிறேன் நாங்கள் கடவுளை உத்தரவு இல்லாமல் ஜெயிக்கிறது இல்லை நாளை காலை எங்களை வந்து பாருங்கள் நாங்கள் விளக்கஞ்சலுற முடியும் அனுப்பிவிட்டு ராத்திரி ஜபத்தில் போது ஆண்டவர் சொன்னார் அவனுக்காக ஜெயிக்கக்கூடாது இந்த ஊரில் என்னுடைய பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கின்றவன் என்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக வேலை செய்கின்றவன் வீட்டில் சாபம் உண்டா இருக்கின்றது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்னை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்தால் அவனுக்கு நான் நன்மை செய்ய முடியும் இல்லாத நீங்கள் ஜபிக்கக்கூடாது என்று உத்தரவாகிவிட்டது அதிகாலைனால பையனை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் அப்போது ஆண்டோட நீங்கள் இயசுகன்ஸ் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையோடு கூட சேர்ந்து கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்போது கடவுள் உங்களுக்கு விடுதலை தருவார் வீட்டார் கூப்பிட்டு வரவில்லை கடவுள் அனுப்பிதான் நாங்கள் வந்தோம் இந்த மக்கள் கடவுளை தேடிக்கொண்டிருந்தபடினாலும் கடவுளை தேடினால் உங்களுக்கு ஜெபிக்கபடி வீட்டு விட்டு பின்னாலே வந்து விட்டாரி வந்து விவேகானந்த புறம் வந்து இப்போது சித்தியங்கருவாயிருக்கிறது அப்போது இந்த வேலை ஆரம்பமாகி கொண்டிருந்தது கட்டிடங்களா கட்டுவதற்கு வைத்து வேலை நடக்கும்போது அது பக்கத்து ஒரு டீ கடை எங்களுக்கு அங்கிருந்து புண்ணை அடிக்க வேண்டும் நாங்கள் அங்கே சாப்பிடும் காலையில் செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்து சொல்லிவிட்டோம் அவரு ஏரியாவில் எனக்கு ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்கிறது ஒரு ஏக்கர் நிலம் இவ்வளவு வேலையாக இருக்கின்றது ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்து ஒரு தேவாலயம் கட்டி கொடுத்து விடுதலை பையனுக்கு இப்படியா சொல்ல வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் பிறகு சிரிப்பன் விட்டது ஐம்பது ஏக்கர் இடத்தில் இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் யாருக்குள்ள தெரியுமா அவர் இயேசுனாவிற்கு ஒரு ஆலைய வேண்டும் என்று சொன்னால் விரும்புகிற இடத்தில் ஆலைய முடியும் இப்படி லஞ்சம் வாங்கி யாருக்கும் சோர்ந்து விருப்பம் இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் வேற ஆறு இடத்துல சொல்ல முடியும் என்று சொல்லமாக பிரியமான தேவ ஜனமே விரைவு பற்றி அறிய வேண்டிய அறிவு நமக்கு இன்னும் வளர வேண்டும் கடவுள்தானல்லை சொல்ல கட்டிக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஆவியானுக்கு அப்படிப்பட்ட மனம் உருவாது சாத்தான மனதை தூண்டின பொழுது இயல்சிநாதியை விலைக்கு காட்டிக் கொடுப்பதற்கு கடந்து போய்விட்டான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இயல்சி நாதரி உபதேசத்தை விட்டுவிட்டு பொருளாசியாகி விக்கிரகாராத மனதை செலுத்துவோமானால் காட்டிக் கொடுக்கிறோம் என்பது பொருளாகிவிடும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் கையாசி பெரிய தீர்க்கரசுடைய கையாளாக ஊழிய கலமாக இருந்தவன் அந்த வேண்டாம் என்று சொன்ன ஆசிர்வாத்தை பெற வேண்டும் என்று விரும்பி பின்னாலே கடந்து போகின்றான் என்ன நடந்தது இருபத்தி ஒன்னாவது முதல் நாகமான பின்தொடர்ந்தான் அவன் தன் பெரிய ஓடி வருகிற நாகமான் அவனுக்கு எதிர்கொண்டு போகிற குறித்து இரண்டு வாரத்தில் இப்பொழுது தான் எப்ராயும் மலை தேசத்திலிருந்து எண்ணத்தில் வந்தார்கள் அவளுக்கு ஒரு தாழ்ந்து வெள்ளியும் இரண்டு மாசுபத்திறனை தர வேண்டும் என்று கேட்கமான அனுப்பினார் சொல்ல ஆரம்பித்தான் கடவுளை விட்டு விலகின்ற அவர்களுக்கு முன்பாக வைப்பதற்கு யஜமானுடைய பெயரையும் எடுத்து ஆண்டனுடைய நாமத்தை தூசித்து ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கின ஆசிர்வாத்தை சாபத்துக்குரிய பொருளை வேண்டும் என்று அவர் விரும்பி கடந்து போகும் பொழுது என்ன சம்பவிக்கப்படுது அவருக்கு தெரியாது ரிகப்பட்டிருக்கிறன்கள் செல்லும் பொழுது விழுந்து கிடக்கிற மக்களுக்கு தேடி வரும் என்று சொல்லுகிறத சொல்லுகின்றபடினால் சாபத்தீடானதை தொடடாது என்று பரிசுத்தாவே எனக்கு தருகின்ற ஆசீர்வாதம் நமக்கு என்ன தர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் அதை மாத்திரம் பெற்றுக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவராகி தேவன் வரும் பொழுது அவனை வரிந்து இரண்டு தாளந்த வெள்ளியை இரண்டு கைகளை இரண்டு மாட்டு வசனங்களோடு கூட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போகத்தன் வேலைக்காரன் இரண்டு பேர் மேல் வைத்தான் அவன் மேற்றந்தைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான் அவர்கள் போய்விட்டார்கள் முன்பாக நின்றான் கேசியும் நாகமான் குஷ்ரோகியா வருகிறான் என்று சொல்லி குடிசைக்குள் இருந்து கொண்டே ஆவியிலே கண்டு தரிசனம் கொண்டு சொன்ன மனுஷன் இந்த கேயாசினி அனுப்பினார் நாகமான் என்று சொல்லக்கூடிய சீரியா தேசத்து மனனுடைய படைத்தலைவன் வருகின்றான் கொஸ்டோகியா வருகின்றான் சுகமாகும் என்று சொல்லி அனுப்பினார் நான் எங்கேயும் போகவில்லை இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லிப்படியான துணிகரமான சூழல்கள் எப்படி வரும் தெரியுமா தேவன் கட்டளை மீறிவிட்ட பொழுது சாத்தானுடைய இதயத்தை தூண்டிவிட்ட பொழுது தேவனை விட்டு விலகும்படியான சூழலில் உருவாக்கிவிட்ட பொழுது பேருடைய மனித நடத்தும் உழைத்து நிற்கக்கூடிய மனதிலே உண்டாகிவிடுகின்றது பொய் செய்யும்படியான துணியலங்கள் உருவாகிவிட்டது அப்படிலாம் ஒரு நடத்தும் போலே என்பதும் கார்ந்திருக்கிறேன் அவன் இதனை பார்த்த அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மன உணவு செல்லவில்லையா என் மன உணவா போவனுடைய மனிதர்கள் மனிதர்களுடைய தப்பாச்சு போல மேல பிரசங்கத்தை நம்ம போட்டுட்டாங்கன்னு வீட்டில் பேசி கொடுறீங்க நீ அப்படி சிந்திக்கிறீங்க இந்த கீழே சொல்லுகின்றார் என்னுடைய மனம் கூட வரலயா திராட்சியை வாங்க ஆகையால் நாகமானின் குஷ்ணம் உன்னையும் ஒரு சந்தையாரை என்றைக்கு பிடித்திருக்கும் என்றால் உடனே அவர் உறைந்த மலை நிறமான குஷ்ணரோகியாகி அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டு உலகத்தில் சாபம் நிறைந்திருக்கின்றார் சாபத்தால் சம்பாதித்த ஆசீர்வாதங்களும் உலக மக்களத்தில் விரைந்து இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாங்க வேண்டும் என்று விரும்புவது உள்ளம் அப்படி தூண்டப்படுமானால் அதோடு கூட சேர்ந்தல்களும் சேர்ந்த நம்மிடத்தில் வரும் என்பதை மறந்துவிடாது பின்னர் யாரும் நம்ம விடுவிக்க முடியாது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற எல்லாமே கொள்ளி அடித்தது கொலை செய்தது கலவு செய்தது விமச்சாரம் செய்தது உலகத்தில் அசுத்தமான வாக்கு பணம் பெருகி இருக்கின்றது அந்த பணத்தை இன்றைக்கு ஊழித்து கொடுத்தாலும் நிம்மதி கிடைக்காதா மோட்சம் கிடைக்காதா என்று பலர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மறுத்துவிட்ட காரியத்தை இப்பொழுது ஆட்சி தோட்டம் வாங்குவதற்கு வீடு கட்டதற்கு இதுவா காலம் கேசுநாதன் நாளைக்கு வருவார் என்று பிரசங்கம் செய்கின்றவர்களும் இன்றைக்கு உலகத்தில் எந்த தோட்டத்தை வாங்கலாம் எந்த வாங்கலாம் என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர பேசினாதிற்காக என்ன செய்ய வேண்டும் பேசினாத வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பேசினால் திருச்சி தேவ ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணமற்றவராக நடந்து கொண்டிருக்கின்றால் நம்முடைய மனதின் அறை கட்டப்பட்டதாக இருப்பதாக தேவ ஜனமே கருத்து கொடுப்பதை மாற்றம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டு நமக்கு அந்த ஜீவனை கொடுத்தது அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பதை நிச்சயமூலமாக நிச்சயத்தை விட்டு யாரும் ஒழுங்கு விடாத அவர் கொடுக்கின்ற திருப்பந்தையை பந்து கொண்டு கொண்டிருக்கும் பொழுது யூதாசனுடைய தூண்டால் என்னையும் உங்களையும் தூண்டுவது லேசான ஒரு காரியம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அப்படி பேருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்று தெரியுமா நம்முடைய மனம் இறைவனை விட்டு வெளியிடாதிருக்கும்படி பெற்றுக் கொண்டிருக்கிற உபதேசத்தை விட்டு இருக்கும்படி அடைந்திருக்கிற சந்தோஷத்தை விட்டு விலங்காதிருக்கும்படி மனதின் அறை எப்பொழுது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது ஒரு அருமையான விசுவாசி குடும்பம் அப்போ சாயத்து பேசினுடைய காலத்திலே எல்லாரும் ஆசைகளை விட்டு பொதுவாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஏனென்றால் யூத மதத்தை விட்டு எல்லாரும் விலகி வந்து விட்டார்கள் இதனுடைய ஆதரவும் இந்த சலுகை போய்விட்டது யாரும் வேலை தர மாட்டார்கள் யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் வெறுப்பெல்லாம் உண்டாகிவிட்ட காலத்திலே பிறத்தில் ஒரு எண்ணம் நம்முடைய ஆசிரியம் எல்லாம் திருச்ச வேலை வேண்டும் எல்லா மக்களும் போஷிக்கப்பட வேண்டும் யாரையும் நாம் பட்டினியாக விடக்கூடாது யாரும் அண்ணாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எண்ணத்தில் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா தனவர்கள் யாரும் சொத்துக்களை வித்து ஒரே மா அவர்களி ஆட்சிகளை விற்றார்கள்த்தவுடனே இருவருக்குள்ளே ஒரு தூண்டுதல் உண்டானது தூண்டினது போல இந்த பணத்தை நாம் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டால் ஒரு எண்ணம் தெரியுமா பாதியம் வைத்துவிட்டு பாதியம் கொடுக்கலாம் தானே கடவுள் பார்ப்பார் அறிந்து போயிட்டது சாத்தான் இறுதியை தூண்டி என்ன நடக்கிறது தெரியுமா வெய்வேக பார்வைகள் குறைந்து போய்விடுகின்றது ஏற்று வரைக்கும் ஆண்டவர்களோடு வருமாடினவர்கள் ஆண்டவர்கள் சொன்னதை தான் செய்ய வேண்டும் என்று எண்ணினவர்கள் தூண்டின உடனே அதை நம்முடைய மனதின் விருப்பத்தின்படியே வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக ஆரம்பித்து அப்படிப்பட்ட அநேகரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களைப் போல நாமம் இருக்கலாம் என்று எண்ணுகின்றோம் பெரிய Hallelujah கிடைக்காது வைத்து விட்டு ரெண்டு பேரும் பேசினார்கள் இந்த அம்மா ரொம்ப ஞானமா சொல்லி முதல கொண்டு கொடுங்க நான் கொஞ்சம் புந்தி வர்றேன் தந்தருமா அவர முன்னாள் எப்பொழுதும் பெண்கள் தான் வேலை காட்சிய மாதிரி தெரியுது இருக்கிறார் இந்த அம்மா அவரை முன்னால அனுப்பி வச்சு இவரு பாதிப்பணத்தை கொண்டு இப்ப அப்போ சொன்ன பாத்துல கொண்டு வைக்க போறாரு பொக்கோசை இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் போது யாருக்கு தெரியும் தெரியுமா தெரியும் கூட யாருந்தாரு பள்ளிக்கூடத்தையும் நினைக்கிற பைசா கொடுத்தாலும் எண்ணி பார்ப்பார் என்ன தெரியல அவளை விட படிப்பு இருக்காது இவருடைய எண்ணங்கள் பிரியமான தேவகானமே பேவைகளைக் கொண்டு ஞானிகளை விற்கப்படுத்துகிற தேவர் என்பதை தேவசமுத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வா கரையிலே ஒரு வந்து ஒருபங்களை பார்த்து வைத்தான் அணினியாவை நிலத்தின் கையத்தில் ஒரு நிரப்பியது இதயத்தை தூண்டினான் என்று சொல்லுவதை சொல்லுகின்றது எங்கே நிரப்பி விடுகிறான் நிரப்பதான் விட்ட என்று கூட கேட்கல அதுக்கு முன்னே அவர் சொல்லுகிறார் நிலைச்சியிருப்பார்கள் யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்று சொல்லிட்டாங்க போல எ சரகுள்ள அறிவித்துக் கொள்கிறேன் நடந்தது என்றே உன்னுடைய இருக்கவில்லையா அதன் கிடையில் உன் வசத்தில் இருக்கவில்லையா நீ இப்படி உன்னை இப்படிப்பட்ட எண்ணம் என்ன பாதியை வைத்துவிட்டு பாதியை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்தலாம் தேவனிடத்தில் பாவ அறிக்கையை குறித்து வெளியே என்ன பேசிடுறாங்க தெரியுமா மனுஷனிடத்தில் பேசிடுறாங்க பாவம் செய்யறாங்க தேவனிடத்தில் சொல்லுறோம் அறிவில்ல இந்த பேருக்குன்னு தான் மனுஷன் இடத்துல தேவனிடத்தில் போய் சொன்ன தேவனுடைய மனுஷன் இடத்துல இருக்கிறார் அங்கே போய் தான் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் அங்கேதான் கடவுளுக்கு காணிகை கொடுக்க வேண்டும் அங்கீகரிக்கப்படும் தேவன் இல்லாம கொடுக்கிற காணிக்க அங்கீகரிக்கப்படுவதில்லை பிணைக்கிறாங்க எல்லாரும் போட்டால் அங்க போடுற கணித எல்லாம் போய் சேரம்பி சொல்லி நிச்சயமா மாசம் கழிச்சு மறந்து போட்டாங்க எழுதி பணத்தை கொடுத்து அந்த கடிதம் போடுவீங்க இல்லையா அந்த அனுப்பிடுங்க எழுதி கொடுக்கிறது ரெண்டையும் சேர்த்து பணத்தையும் கொண்டு வச்சு இந்த அம்மாங்க எதுல போட்டாலும் தெரியுமா தவால் பட்டி போடுற அந்த துவாரத்துல போட்டு வந்தாச்சு தெரியாது மணி எங்க இருப்பது தெரியாது கடிதம் போடுறதுல போட சொன்னாங்க போட்டாச்சு அங்க பணம் கிடைக்கல மறுபடியும் கடிதம் எழுதுனா அம்மா உனக்கு பணம் வந்து சொல்லிட்டு ரெண்டாவது மாசம் கூட கொடுத்தாச்சு திரும்ப கடிதம் வந்த உடனே இந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு அக்கா பணத்தை கொண்டு எங்க கொடுத்தீங்க எப்படி அனுப்பிடுங்க தங்கச்சி அதை மணியாடு கடிதம் தள்ளி கடித்தோடு சேர்த்து கட்டி அந்த ஹோட்டையில போட்டா சங்கடமே எடுத்துட்டு போயிடுவான் போட்டது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாறி போச்சிருக்கும் எல்லாரும் தேவரோடு ஐக்கியம் இடத்துல கொடுக்கின்ற காணிக்கை எங்கே செல்ல தெரியுமா பரலகத்துக்கு செல்லாது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டுகின்றோம் அவன் காலேஜ் கட்டலாம் மடம் கட்டலாம் சத்திரம் கட்டலாம் அவனுக்கு பணம் சேர்ப்பதற்காக குடும்பத்தில் சொத்து சேர்ப்பதற்காக செலவு செய்து கொண்டிருப்பானே தவிர தேவனுடைய நாம் வயமைக்காக பயன்படுத்தப்படுது என்பதும் வருகை உயிர்ப்பிப்பதற்கு அதிகாரம் வல்லமையும் தேவன் சொன்னால் மாத்திரம் மன்னிப்பார்கள் எருடைய பாவனை மன்னிக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவனை மன்னியாதிருக்கிறீர்களோ அதைகள் அவர்களுக்கு என்று ஆண்டர்கள் கட்டளை கொடுத்தார் பிந்தைய அனிலியாவுடைய பாவத்தை அன்று மன்னிக்கு செல்லவில்லை அறிந்தும் தவறு செய்து விட்டார் அடுத்தபடியாக சில மணி நேரம் கழித்து நடந்து கண்ணது என்று அறியாதபடி கணவன் அறிந்து அடக்கம் பண்ணது கூட அவளுக்கு செல்லப்படவில்லை அதனால மறுபடியும் அவர் தீமை வந்து வந்தவுடன் அவர் கேட்கிறார் வாசிக்கலாம் ஏழாவது சுனவாசிகே அவள் அழகா நசுகா பேசுனாங்க ஒருமரப்பட்டது என்ன இன்னொரு அடக்கம் வாசல்படி வந்திருக்கின்றது வெளியே கொண்டு உடனே பாதத்தில் வந்து ஜீவன விட்டார் தேவஜானமே எப்படி நினைக்கலாம் எப்படி வாழலாம் கிறிஸ்து வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை அதை மாற்றி வைப்பதற்கு சாத்தான் எல்லாரிடத்திலும் போராடுகிற காலமாக இருக்கின்றபடியினால் கட்டப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கூறுவதார் என்பதை பொருளாசி என்கிற விக்கிரகாரில் இருக்கின்றதே அது உலக மலை தீ மூடி வந்து கொண்டிருக்கின்றது அதனால் திருச்செமே பணிகள் தெளிவுடைய உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆவியான விவசாயம் பயணிகள் ஆகோசனம் நான் அவர்கள் பொருளாசி என்னும் அக்கிரமத்தின் கடும் கோபமாகி அவளை அடித்தேன் நான் மறைந்து கடும் கோபமாக இருந்தேன் உசிரவேல் மக்களை குறித்து விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது பேரணி பிரமாணங்களை மீறி ஓய்வு வியாபாரம் பண்ண வேண்டும் ஓய்வு நாளில் சரக்குளை வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஓய்வு நாட்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்த நான் அவர்கள் பொருளாதியிலும் அக்கிரமத்தின் மித்தம் கடும் கோபமாகி அவளை அடித்தேன் நான் மறைந்து கடும் இருந்தேன் தங்கள் மனம் போகிற போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள் என்று சொல்லி சிறவேல் மக்களை குறித்து சொல்லுகிறார் பிரியமான தேவஜென்ட் கிறிஸ்தவ சமுதாயம் பொருளாசியிலேயே மிதந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றபடியினால் நம்மவர்களுடைய கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் நமக்கு தந்திருக்கிறது ஏதோ அதை வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் ஒன்றிய மூத்தி ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் வசன்களை வாசிக்கின்ற பொழுது அப்போ சாலை போல் திமுக நிறுவனம் எழுதும் போது தெளிவாக எழுதியிருக்கிறதில் போதும் என்று உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதுமென்றி இருக்க கிடவும் என்று சொல்லி இங்கேத்த பவுல் மிக தெளிவாக எழுதுகின்றான் அடுத்த ஐஸ்வர்யாவாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணையிலும் மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அப்டினும் சேதமும் உள்ள பலவித இச்சைகளினால் விழுகிறார்கள் பணாசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவண்ட மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு சார்ந்த மாறிடுமா ஐஸ்வர் விரும்புகின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யம் கிடைக்காமல் போகும் பொழுது ஆச்சரங்கள் எரிச்சர்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் பிடிவாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஆகினாலும் நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டுவடி நீதியும் தேவக்தி விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு பணாசு எல்லா தீமக்கு இருக்கிறது சிலரவை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதங்களாக தங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் புரியமான தேவ ஜனமே விக்கறி வாழ்க்கையில் மிக தெளிவுடையவர்களாக உண்ணும் ஒடுக்கும் இருந்தால் போதும் என்று இருங்கள் அதுவே தேவனுடைய பார்வையில வெளியேறப்பெற்றது நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு ஓடி சொல்லும் இருந்தாலும் சொத்துல கிடக்கும் வங்கியில் இருக்கும் வீட்டில் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் சாப்பிட முடியாது அந்த பணத்தை கொண்டு உடுத்து வைக்க முடியாது அகில உண்ணவும் ஒடுக்கும் போதும் என்று இருங்கள் அதுவே தேவனுடைய பார்வையில விலையேறப்பெற்றதாக இருக்கின்றது கருத்து நம்மை ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர்களை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகளும் சேது பலவிதமான இச்சைகளிலும் விடுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடியால் பொருளாதியாகி விற்கிற ஆராதனைக்கு ஒருவரும் இடம் கொடுத்து விடாதபடி அது எந்த உருவத்திலே யார் மூலமாக ஆலோசனை வந்தாலும் பெருமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி எனக்கு கொடுத்திருக்கிற வேலை போதும் கொடுத்திருக்கிற வருமானம் போதும் கொடுத்திருக்கிற வாழ்வு போதும் என்று எண்ணி இனி வரக்கூடிய வாழ்வுக்கடம் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றார் பொழுது போகையால் விபச்சாரம் மோகம் புரட்சி விக்கிரகாராதனையான பொருளாசி ஆகிய இவைகளை பூமியில் உண்டு போனால் உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் பொருட்கீழ்படியாமல் பிள்ளைமே தேவ கோபாக்கியம் என்று சொல்லி சொல்லுகின்ற நம்முடைய மனதிலே இப்படிப்பட்ட தீமையான உணர்வு உருவாகிவிடாதபடி மனம் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளாய் காக்கப்பட வேண்டும் என்று ஆவியான சங்கீதம் நூற்றி வாசிக்கின்ற பொழுது பாவித சொல்லப்பட்ட தீமையான உணர் உள்ளத்தில் வரா வாக்குத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை வாசிக்கலாம் வைத்து வைத்தேன் வாக்கு வைத்தே மனதின் அறை கட்டப்படுவதற்கு என்ன வேண்டுமா தேவனுடைய வார்த்தைகளை இதயத்திலே பதித்து வைத்துக் மனதிலிருந்து அது இருக்கும் மனதின் இதயத்தின் வாய் பேசும் சொல்வார்கள் இதுவே வேத வாக்கியத்தினால் நிறைந்திருக்கின்ற பொழுது அதையே பேச வேண்டும் அதையே சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வர முடியும் என்று பதினாலாவது மனதின் அறை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை வாசிக்கலாம் சத்தியம் என்றும் கட்சி அறையிலே கட்டினவர்களும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும் இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்று போது எழுதுகிறார் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக இருங்கள் உடுத்திருக்கிற கட்டுகிறது இழந்து போகாமல் இருப்பதற்கு சத்தியம் என்னும் கட்சியை அறையிலே கட்டியிருக்க வேண்டும் மனம் எப்பொழுதும் உறுதியாக இருப்பது தேவனை விட்டு விலகிவிடாது இருப்பதற்கு தேவனை விட்டு ஒதுங்கி போகாது இருப்பதற்கு சத்தியம் என்னும் கட்சியை கொள்ள வேண்டும் என்று சிறு வேதன் சாத்தானமே சுதரடிப்பதற்கு விட்டு விலக செய்வதற்கு இப்படிப்பட்ட தீய உணர்வு பெரிய பெரிய போராட்டங்கள் நமக்கு தருகிறதில்லை சின்ன உணர்வுகள் நமக்குள்ளே உணர்வுகளை உண்டாக்கி உண்டாக்கி அதை சிந்தித்து சிந்தித்து பின்னர் ஆண்டோ விட்டு தூரமாக போகக்கூடிய ஆலயத்துக்கு வருவதற்கு மனம் இல்லாமல் பங்காலும் உற்சாகமாக இருக்காதபடி பிரசனம் கேட்காதபடி பாடாதபடி துவிக்காதபடி சாட்சி கொடுக்காதபடி இப்படி கடந்து கடந்து போய் ஆண்டபடி பிள்ளைகளை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஒரு நாளைக்கு சாசன கையாட்களாக கடந்து போய்விடுகிறார்கள் அப்படி இல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவையான நாகும் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கின்ற பொழுது இரண்டாவது அதிகாரம் முதலாவது வாசிக்கின்றோம் சிதரடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் பலனை மிகவும் சிறப்படுத்தி நாகும் தீர்க்க தரிசி கொண்டாண்டவர் சிதரடிக்கிறவன் விரைவில் விட்டு மனு மக்களை பிரிக்க கூடியவன் வேதேன் தோட்டத்திலே பிரித்து விட்டவன் இன்றைக்கு தேவொண்ட திருச்சமையை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் உலகம் முழுவதும் ஆராதனை செய்து கொண்டிருந்த காலத்திலே யோகி பிள்ளைகள் மாத்திரம் தேவ சமூகத்திலே ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாத்தானு ஆண்டவர்களுக்கு சாத்தானே எங்கே இருந்து வருகிறார் என்று சொல்லி உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன் மேல்வனா உலகத்தில் மக்கள் தான் எய்பில் அடிமைத்தனத்தில் இருந்த காலமாக இருக்க முடியும் என்று எண்ணுகின்றேன் பிள்ளைகளும் கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆராதனை செலவுகள் இருந்தாலும் தேவனோடு உறுவாடி கொண்டிருக்கிற மக்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் தேவனை விட்டு விலகல் செய்ய வேண்டும் உலகத்தாராக மாற்ற வேண்டும் கடகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சிலர் அடிக்கக்கூடிய வேலை அவன் செய்து கொண்டிருக்கின்றபடியால் மறுபடி வாசிங்க சிலரடைக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணை கட்டியாய் கட்டிக்கொள் உன் நலனை மிகவும் சிறப்படுத்த அலே பிரியமானவர்களே அரணை காத்துக்கொள் திருச்செமையின் ஐக்கியத்தை காத்துக்கொள் அது விட்டு வழியைச் செல்வதும் சென்றால் உனக்கு பாதுகாப்பு இல்லை உனக்காக ஜீவிப்பதற்கு ஆட்கள் இல்லை உனக்கு ஆலோசனை தருவதற்கு ஆட்கள் இல்லை ஆகினால் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணுடைய ஆத்மாவுக்கு வருகின்ற ஆலோசனை எப்படி வருகிறது எங்கிருந்தெல்லாம் வருகிறது பார்வையின் மூலமாக சிந்தனையின் மூலமாக கேள்வியின் மூலமாக பேச்சியின் மூலமாக வருகிறவர்களெல்லாம் காவல் பண்ணு ஆத்மா தீட்டுப்படாதபடி காத்துக்கொள் அரையை கட்டியாய் கட்டிக்கொள் மனதில் அறியும் கட்டப்படட்டும் பலனை மிகப்படுத்த ஆவி கூடிய பலனை அதிகமாக சிறப்படுத்தி சாத்தான ஜெயிக்கக்கூடியவனாக மாறு என்று சொல்லி நாகும் தீர்க்கதரசி எழுதியிருக்கிறார் என்னுடைய வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியை உள்ளத்தில் நமக்கு என்ன வந்திருக்கிறது தெரியுமா அப்படி புறமாணம் இல்லாமயே நம்முடைய அதை தியானித்து தியானித்து நம்மை பலப்படுத்திக் வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான எவ்விருக்கிறது நேர்வோம் எட்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசங்களிலே பிடிவாசிக்கலாம் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்திற்கவில்லையே நான் அவரை புறக்கணித்தேன் என்று கருத்து சொல்கிறார் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இசுமேல் புத்தரோடு செய்யும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்கள் மனதில் வைத்து அவருடைய இருதயத்தில் அவர்களை எழுதுவேன் நான் அவருடைய தேவனாக இருப்பேன் அவர்களுடைய ஜனமாக இருப்பாள் என்று சொல்லித்தரு சொல்கிறேன் இசைக்கே தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது முப்பத்தி அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசத்தில் பிடிவாசிக்கலாம் எஸ்ஐகே முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்களுக்கு நவமான இறுதி கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டியிட்டு கல்லான இறுதித்தவங்களுக்கு மாமசத்தி எடுத்து போட்டு சதியான இறுதி கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலேயே ஆவியை வைத்து உங்களையின் கட்டளைகளின்படி நடக்கவும் உள்ளத்திலே என் ஆவிய வைத்தும் என் கற்றளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைகொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்டிகை என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது இஸ்லோ மக்களுடைய உள்ளத்திலே தூய் ஆவியானது இல்லாதபடியினாலே கற்பனைகளை கைகொள்ள முடியாதபடி மீழ்ந்து போய்விட்டார்கள் நமக்கோ இரு கட்டளையிட்டு அப்படி இரு இடத்திலே பிரமாணங்களை வைத்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஏதுதலின் உணர்வுகளின் தந்து கொண்டிருக்கின்ற பொழுது சாத்தாரங்களை தூண்டிவிடுவதற்கு இடம் கொடுக்காதபடி மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான வாசிக்கின்ற பொழுது பேசுநாதர் ஓமையை சொல்வதை வாசிக்கலாம் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் யஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள் என்று சொல்லியறைவன் ஆகிய ஆண்டவர் கற்றுத்தார் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிக்கிறதாகவும் எப்பொழுதும் மணவாழ் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் கற்றித்திருக்கின்றபடிதான் புரியமான தேவ ஜனமே அவிகிறி வாழ்க்கையிலேயே ஆண்டுகாலம் வாழ்ந்து வருகையின் கடைசி மணி நேரத்திலும் கடந்து வந்திருக்கிற நம்முடைய உள்ளங்களை சாத்தான் வேறு மக்கள் தூண்டிவிடாதிருப்பதற்கு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உணவு திரு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ரூமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது செலுத்தும் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய மதம் புதிதாகி புதிதாகி நம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் எழுதலாம் தெரியாமல் பகுத்தெரியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்லி பரிசுத்த போல் எழுதுகின்றன கிறிஸ்டியானிட்டி விரும்பவில்லை இந்த ரூபம் அப்படியே இருக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கு பேதம் சொல்லுகின்றது நீங்கள் விதமாக பிரபஞ்சத்து கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை பகத்தறியத்தக்கதாக ஒரு மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் புதிதாகி அப்படி மறுபம் கொண்டே இருக்கின்ற மக்கள் ஒரு நாள் கடை சீக்காளம் துணிக்கும் சரீரமும் மர்வுமாகி விதமாய் பரலபூ செல்வார் என்று சொல்லி பரிசுத்த ரெண்டு குழந்தை மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசிப்போம் நாமெல்லாரும் தரந்த முகமாய் கருத்தருடைய மகிமையை கண்ணாடிலே காணுகிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபடுகிறோம் என்று சொல்லி பரிசுத்த பகல் மறுபட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு அந்த ஆச்சரிய விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்களே உலகத்துக்கு உங்களுக்கு ஒட்டு வரவும் இல்லாமல் போயிட்டதை என்ன இப்படி என்ற சொல்லி நம்மளை கேட்கிற கேள்விகளை நாம் கேள்விப்படுவது காரணம் என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் தரந்த முகமாக நம்முடைய ஆத்மாவை பாவம் மூடி இருந்தது கடவுளை பார்க்க முடியாதபடிக்கு பாவ ஈழம் நம்மை ஆள்கொண்டிருந்தது உபதேசமானது ஒளி நமக்குள்ளே பிரவேசித்து இந்த பாவ மூடலை மாற்றிவிட்டு இப்போ நம்ம திறந்த முகமாய் கருத்தினுடைய கண்ணாடியிலேயே காணுறது போல கண்டு ஹாவியாயிருக்கிற கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமடைந்து மறுபடுகிறோம் உள்ளமெல்லாம் மருவமடைந்து கொண்டே இருக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா அசைச்சைகளையும் ஆபாசங்களையும் அருவறுப்புகளையும் பொருளாதைகளையும் மறுத்து விரைவில் போதும் என்று சொல்லி நம்முடைய மர்வம் அடைந்து கொண்டிருக்கின்றது சீக்கிரமாக மர்வம் அடையப் போகின்றது உயிரோடையே பர்லவுத்து செல்வதற்கு ஒரு ஊட்ட மக்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது அந்த கல்சோல் யாருமே அதை அறிந்து கொள்ள மாட்டால் ஒத்துக்கொள்ள மாட்டால் செத்த பிறகு பர்லவும் கிடைக்கும் ஆனால் ஏதும் சொல்லுகிறது நாம் எல்லாரும் நெற்றில் அடைவதில்லை வாசிக்கலாம் பதினைந்தாம் அதிகாரம் 51 52 அறிவிக்கிறேன்டைவதில்லை நாம் எல்லாரும் அடைவதில்லை கடைசிய காலம் துணிக்கும் போது ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது மர்வமாக்கப்படுவோம் காலம் துணிக்கும் மருத்துவர் அனுபத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டு கடைசிய காலம் துணிக்கப்படக்கூடிய வேலை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அதை மறுத்துக் கொண்டிருக்கலாம் கிறிஸ்தவ மதத்திலிருந்து அதை கவலை இல்லாமல் இருக்கலாம் நாம் அது அந்த இக்காகசத்தை எப்பொழுது கேட்கிறதோ அப்பொழுது மாற்றம் அடைந்து பல்லவத்து கடைசியை காலம் துரிக்கும் ரகசியத்தை அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நிபிணடைந்தில்லை நாம் சாக போகிறதில்லை அவர் சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறதில்லை சரீரத்தோடு இருக்கப் போகின்றோம் கடைசி காலம் துரிக்கும் பொழுது ஒரு மனுஷத்தின் ஒரு இமைப்புகளில் நாம் எல்லாரும் என்று மீது சொல்லுகின்றபடி வேலை அதிசீகரமாக வந்து கொண்டிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது மறுபடியும் வாசித்து ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு எளிந்த புத்தி புத்தி கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் சுவரும்போது இந்த சரீரமில்லாசுவை போலவே மாறப்போகின்றது இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிக்க போகிறபடினால் அவருக்கு உப்பாய் என்று அறிந்திருக்கிறோம் என்று யோகா நிரூபத்தியிருக்கிறார் பெரிய மாணவனே அந்த காலநெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சாத்தான் சுதரடிக்கிறவன் சுற்றித் திரிந்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய மனதில் தப்பிதமான இடங்களுக்கு நேராக திருப்புவதற்கு நம்முடைய பார்வைகளும் நம்முடைய கேள்விகளும் நம்முடைய பேச்சுகளும் அதற்கு உடந்தை ஆகிவிடாத இப்படி தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் மனநிலரை கட்டிக் கொண்டிருங்கள் ஹேசு கெரிசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கருமையின் மேல் பூர்ண நம்பிக்கையோராக இருங்கள் என்று ஆவியான சொல்லிக் கொண்டபடினார் எருமக்களாக எல்லாருடைய உள்ளங்களும் இரவினோடு இணைந்து கொண்டே இருக்கட்டும் அதற்கு மாறான உணர்வுகள் பார்வையினாலே செய்கி சிந்தனையினாலே கேட்கிறதுனாலே உள்ள அப்படிப்பட்ட தீய உணர்வுகள் ஏற்பட்டாலும் உடனே அவை அறிக்கை செய்து விட்டு விட்டு அந்த தேவனுக்குள்ளாக ஒன்றாக கட்டப்பட்டு அந்த மருக்காக காத்துக்கொண்டிருப்போம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்